அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் சொல்நலத்தின் கீழ் அடுத்த அதிகாரமாக அவை அஞ்சாமை என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய சிந்தனைக்கு திருக்குறளில் எழுபத்தி அதிகாரமாக விளங்குவது இந்த அவை அஞ்சாமை என்கின்ற தலைப்பு அதிகாரம் என்பது இங்கே தலைப்பு என்ற பொருளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓரவையில் அஞ்சாது நின்று சொல்ல வேண்டிய விஷயத்தை அல்லது கருத்தை உறுதியோடு உரைப்பது அவை அஞ்சாமை என்பதற்கு பொருளாகும் அவையில் இருப்பவர்களுடைய அதாவது சபையில் இருப்பவர்களுடைய தன்மையை நன்கு அறிந்தவராக இருந்தாலும் ஆராய்ந்து அறிந்த கல்வி முதலிய உயர் நலங்கள் அனைத்தும் அடைய பெற்றவராக இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லும்போது அச்சம் உடையவராக இருந்தால் அனைத்தும் வீணாகப் போய்விடும் ஆகவே அவை அறிந்தாலும் அவையில் அச்சமின்றி செயல்பட வேண்டும் என்பதற்காக அவை அறிதல் அதிகாரத்திற்கு பிறகு அவை அஞ்சாமை என்ற அதிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது கூச்சத்தாலும் பழக்கமின்மையாலும் அவையில் பேசும்போது அச்சம் ஏற்படக்கூடும் அவை என்பது எளிதில் வருவது அல்ல ஆகவே பல நூல்களை கற்பதாலும் இடைவிடாத பயிற்சியாலும் அவையில் அஞ்சாமல் பேசும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் யாத்திரை செல்பவன் அதற்கான முன்னேற்பாட்டுடன் சென்றால் யாத்திரையில் அஞ்ச வேண்டியது இல்லை போட்டி ஒன்றில் எதிரியின் வல்லமையை நன்கு அறிந்து அதற்கேற்ற வலிமையுடன் சென்றால் போட்டியில் அஞ்ச வேண்டியது இல்லை ஆராய்ந்து கற்ற ஆசிரியர் ஒருவர் பாடம் சொல்லும்போது அஞ்ச வேண்டியது இல்லை அதுபோல ஓர் அவையில் பேச இருப்பவன் அங்கு இருக்கும் கற்றறிந்தவர்களை அறிந்து அதற்கேற்ற ஆயத்தத்துடன் சென்றால் அவையில் அஞ்சாமல் பேச இயலும் ஸ்ரீராமன் விபீஷணனை தன்னுடன் சேர்த்து விஷயத்தில் சுக்ரீவன் ஜாம்பவான் நீலன் முதலியோர் வேண்டாம் என்று ஆலோசனை வழங்கிய போதும் ஸ்ரீஹனுமன் அந்த அவையில் அஞ்சாமல் தன்னுடைய கருத்தை எடுத்துரைத்து விபீஷணனை சேர்த்து கொள்ள வைத்தது இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது இவ் அதிகாரத்தின் முதல் குரட்பாவை ஓதி அதனுடைய பொருளை உணர்வோம் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் செஞ்சொல் இலக்கணம் குறிப்பு என்ற சொல்லின் தொகையறிந்த மனத்தூயோர் கற்றுவல்லார்கூடிய அவையில் அவையின் வகையறிந்து பேசுவதில் ஒரு சிறிதும் தளர்ச்சியடைய மாட்டார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொழிப்புரை விளக்கமும் சற்று பார்ப்போம் சொல்லிலே ஆழமான அறிவு பெற்றிருந்தால் மூன்று விதமான சொற்களையும் அழகுபட அவையோர் முன் ஏற்றவாறு பேச முடியும் கேட்பவர் எவ்வளவு விதமான பொருட்களை பற்றி நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர்கள் முன்னிலையில் தைரியமாகப் பேசலாம் செஞ்சொல் என்பதன் பொருள் பொருளை நேரே விளக்கும் சொல் இலக்கண ஆகுபெயராய் தொடர்புடைய பொருளை விளக்குவது குறிப்பு சொல் சொற்பொருளை உணர்த்தாது சொல்வோனது குறிப்பால் பொருளை உணர்த்துவது இலக்கணம் ஆகுபெயராய் தொடர்புடைய பொருளை விளக்குவது முன் அதிகாரமாகிய அவை அறிதலில் முதல் குரட்பாவில் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்று உபதேசம் செய்த திருவள்ளுவெருமான் இவ் அதிகாரத்தின் தொடக்கத்திலும் அதனை மீண்டும் கையாளுகிறார் அவையறிந்து சொல்லுவதற்கு உரியவரே அவை அஞ்சாதவராக அமைதல் வேண்டும் பதவுரை பார்ப்போம் சொல்லின் சொற்களின் தொகை வகை அனைத்தையும் அறிந்த நன்கு அறிந்து தூய்மையவர் அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து சொல்பவர்கள் வகையறிந்து இது கற்றறிந்த வல்லவர்கள் சபை இது கல்லாதவர் சபை என சபையின் வகையினை அறிந்து வல்லவை கற்ற வல்லவர்கள் சபையில் கற்று வல்லவர்களாக வீற்றிருக்கும் சபையில் வாய் அச்சத்தால் வாய்தவறிப் பேசமாட்டார்கள் பிழைபடப் பேசமாட்டார்கள் தெளிவாக உறுதியாக எடுத்துரைப்பார்கள் என்று பொருள் வாய் சோரார் என்றால் வாய் தவறிப் பேசமாட்டார்கள் அதனுடைய பொருள் அச்சத்தால் பிழைபடப் பேசமாட்டார்கள் தெளிவாக உறுதியாக எடுத்துரைப்பார்கள் என்று கருத்து சொற்களின் வகையனைத்தையும் நன்கு அறிந்து அச்சொற்களில் பயனுள்ளதை தேர்ந்தெடுத்து சொல்பவர்கள் இது கற்றறிந்த வல்லவர்கள் சபை இது கல்லாதவர் சபை என சபையின் வகையினை அறிந்து கற்று வல்லவர்களாக வீற்றிருக்கும் சபையில் அச்சத்தால் வாய் தவறி பேசமாட்டார்கள் பிழைபடப் பேசமாட்டார்கள் தெளிவாக உறுதியாக எடுத்துரைப்பார்கள் என்பது கருத்து சொல்லின் வகையறிந்து வல்லவைறிவர் அனைவருக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற